வணக்கம் லட்சினின் நித்தம் ஒருமுத்து இன்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் வக்கீல் தொழில் எனக்கு இரண்டாம் பட்சமான வேலையாக இருந்து வந்தது நேட்டாளில் நான் தங்கியது நியாயம் என்றால் பொதுஜன வேலையில் நான் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் வாக்குரிமையை பறிக்கும் மசோதா சம்பந்தமாக மகஜரை அனுப்பியது மாத்திரம் போதாது குடியேற்ற நாட்டு மந்திரி இதில் கவனம் செலுத்தும்படி செய்வதற்கு இடைவிடாது கிளர்ச்சி செய்து கொண்டிருப்பதும் அத்தியாவசியமாகும் இக்காரியத்திற்காக ஒரு நிரந்தரமான ஸ்தாபனம் இருப்பது முக்கியம் என்று கருதினேன் சேத் அப்துல்லாவையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்தேன் நிரந்தரமான ஒரு பொது ஸ்தாபனத்தை ஆரம்பிப்பது என்று நாங்கள் எல்லோரும் முடிவுக்கு வந்தோம் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கு என்ன பெயர் கொடுப்பது என்பது சதா என் மனத்தை அலட்டி வந்தது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பும் உள்ளதாக இது இருக்கக்கூடாது காங்கிரஸ் என்ற பெயர் இங்கிலாந்தில் இருக்கும் கன்சர்வேட்டிவ்களுக்கு பெறுப்பானதாக இருந்தது என்றாலும் இந்தியாவுக்கு ஜீவனாக இருப்பதே காங்கிரஸ் தான் நேட்டாளில் அப்பெயரை பிரபலப்படுத்த விரும்பினேன் அப்பெயரை வைக்க தயங்குவது கோழைத்தனம் என்று எனக்கு தோன்றியது ஆகையால் அந்த ஸ்தாபனத்திற்கு நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் என பெயரிட வேண்டும் என்று விரிவான விளக்கத்துடன் நான் சிபாரிசு செய்தேன் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நேட்டாள் இந்தியர் காங்கிரஸ் பிறந்தது சேத் அப்துல்லாவின் விசாலமான அறை முழுவதிலும் அன்று ஒரே கூட்டம் நிறைந்துவிட்டது வந்திருந்தவர்கள் எல்லோரும் காங்கிரசை குதூபலமாக வரவேற்றனர் மாத்திரமே அங்கத்தினராகலாம் பண வசதி உள்ளவர்கள் தங்களால் இயன்ற வரையிலும் தாராளமாக கொடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர் மாதம் இரண்டு பவன் தருவதாக அப்துல்லா சேத் முதலில் கையெழுத்திட்டார் மற்றும் இரு நண்பர்களும் அதேபோல் கையெழுத்திட்டனர் நானும் என் சந்தா விஷயத்தில் தாராளமாக கொடுக்க நினைத்து மாதத்திற்கு ஒரு பவுன் என்று எழுதினேன் என்னை பொறுத்தவரை இது சின்ன தொகை அல்ல நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதனில் இத்தொகை என் சக்திக்கு மிஞ்சியதென்று எண்ணினேன் கடவுளும் எனக்கு உதவி செய்தார் மாதம் ஒரு பவுன் சந்தா செலுத்தும் உறுப்பினர்கள் பலர் சேர்ந்தனர் மாதம் பத்து ஷில்லிங் தருவதாக முன் வந்தவர்களின் இன்னும் அதிகம் இவையெல்லாம் போக நன்கொடையாக கொடுக்கப்பட்டதையும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டோம் கேட்ட மாத்திரத்திலேயே யாரும் சந்தாவை செலுத்தி விடுவதில்லை என்பது அனுபவத்தில் தெரியலாயிற்று டர்பனுக்கு வெளியில் இருந்த உறுப்பினர்களிடம் அடிக்கடி போய் கேட்பது என்பதும் முடியாதது இருந்தது ஒரு சமயம் இருக்கும் உற்சாகம் இன்னொரு சமயம் இருப்பதில்லை டர்பனில் இருந்த உறுப்பினர்களிடம் கூட பலமுறை விடாமல் கேட்டு தொந்தரவு செய்துதான் சந்தா வசூலிக்க வேண்டியது இருந்தது நானே காரியதரிசி ஆகையால் சந்தா வசூலிக்கும் வேலை என்னுடையதாயிற்று என் குமாசா நாளெல்லாம் சந்தா வசூலிக்கும் விலையிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது அவரும் அழுத்துப் போனார் இந்த நிலைமை மாற வேண்டுமானால் மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தா வாக்கி அந்த சந்தாவை கண்டிப்பாக முன்பணமாக செலுத்திவிட செய்ய வேண்டும் என்று கருதினேன் ஆகவே காங்கிரசின் கூட்டத்தை கூட்டினேன் மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தாவாக செய்து விடுவது என்பதையும் குறைந்தபட்ச சந்தா மூன்றுபவன் என்று நிர்ணயிப்பதையும் எல்லோரும் வரவேற்றனர் இவ்விதம் வசூல் வேலை அதிக எளிதாயிற்று கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு பொது வேலையை செய்யக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்டிருந்தேன் மக்களின் வாக்குறுதியை எல்லாவற்றிலும் நம்பலாம் ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் நம்பக்கூடாது கொடுப்பதாக தாங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை சீக்கிரத்தில் கொடுக்கக்கூடியவர்களை நான் பார்த்ததே இல்லை நேற்றால் இந்தியர்களும் இதற்கு விளக்கானவர்கள் அல்ல எனவே பணம் இருந்தால் ஒழுகிய எந்த வேலையையும் செய்வதில்லை ஆகையால் நேற்றால் இந்திய காங்கிரஸ் கடன்பட்டதே இல்லை அங்கத்தினர்களை சேர்ப்பதில் என் சக ஊழியர்கள் அதிக உற்சாகத்துடன் வேலை செய்தார்கள் அந்த வேலை அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமானதாக இருந்ததோடு அது அதிக பயனுள்ள அனுபவமாகவும் இருந்தது ஏராளமானவர்கள் ரொக்கமாக சந்தா கொடுத்து சேர முன்வந்தனர் தொலைவாக உள்நாட்டில் இருந்த கிராமங்களின் விஷயத்தில்தான் வேலை கஷ்டமானதாக இருந்தது பொது வேலையின் தன்மையை மக்கள் அறியவில்லை என்றாலும் தொலைதூரங்களில் இருந்த இடங்களிலிருந்தும் எங்களுக்கு அழைப்புகள் வந்தன ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமான வியாபாரிகள் எங்களை வரவேற்று வேண்டிய உதவிகளை செய்ய முன்வந்தார்கள் இந்த சுற்றுப் பிரயாணத்தின் போது ஒரு சமயம் நிலைமை சங்கடமானதாகிவிட்டது நாங்கள் யாருடைய விருந்தினராக சென்றிருந்தோமோ அவர் ஆறு பவன் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவரும் மூன்று பவனுக்கு மேல் எதுவும் கொடுக்கும் மறுத்துவிட்டார் அவரிடமிருந்து அத்தொகையை வாங்கிக் கொண்டோமாயே மற்றவர்களும் அது மாதிரியே கொடுப்பார்கள் எங்கள் வசூல் கெட்டுவிடும் அன்று இரவு வெகு நேரம் எங்களுக்கோ பழசி ஆனால் அவரிடம் வாங்கியே தீர்வது என்று நாங்கள் முடிவு கட்டிக் கொண்ட தொகையை அவரிடம் வாங்காமல் அவர் வீட்டில் நாங்கள் எப்படி சாப்பிடுவது என்ன சொல்லி பார்த்தும் பயனில்லை அவர் பிடிவாதமாக இருந்தார் அவ்வூரின் மற்ற வர்த்தகர்களும் அவருக்கு சொல்லி பார்த்தார்கள் இரவெல்லாம் அப்படியே எல்லோரும் உட்கார்ந்திருந்தோம் அவரும் பிடிவாதமாக இருந்தார் நாங்களும் பிடிவாதமாக இருந்தோம் என் சக பலருக்கு கோபம் பொருந்திற்று ஆனால் அடக்கிக் கொண்டார்கள் கடைசியாக பொழுதும் விழுந்துவிட்ட பிறகு அவர் இணங்கி வந்தார் ஆறுப்பவும் கொடுத்து எங்களுக்கு விருந்தும் சாப்பாடும் போட்டார் இது என்ற ஊரில் நடந்தது ஆனால் இச்சம்பவத்தின் அதிர்ச்சி வடக்கில் கடலோரம் இருக்கும் ஸ்டான்கர் வரையிலும் மத்திய பகுதியில் இருக்கும் சார்லஸ் டவுன் வரையிலும் பரவிவிட்டது அது எங்கள் வசூல் வேலை துரிதமாக முடியும்படியும் செய்வது ஆனால் செய்ய வேண்டிய வேலை நிதி வசூல் செய்வது மாத்திரம் அன்று உண்மையில் அவசியமானதற்கு மேல் மனம் இருக்கக்கூடாது என்ற கொள்கையை வெகு காலத்திற்கு முன்னால் இருந்தே நான் கற்றுக்கொண்டிருந்தேன் நன்றி வணக்கம்